தலைப்பு பதினைந்து சப்ததாதுக்கள் ஆணில் மூன்று பெண்ணில் நான்கு ஆணில் மூன்றாவன ஆகாசம் பிரகிருதி ஆன்ம உணர்ச்சி இவைகள் ஒருமித்து சுக்கிலமாக தடித்து கோஷத்தடியில் செம்பரத்தம் பூவிதழ் மூன்றும் ஒன்றாய் அடுக்கியது போல் இருக்கும் பெண்ணிடத்தில் நான்காவன பிரித்திவி அப்பு தேயு இயமானன் என்னும் வாயு ஆக நான்கும் ஒருமித்து பல்லி முட்டைபோல் நான்கு பாகமாக பிரிந்து ஒரே வண்ணமாய் யோனிக்குள் இருக்கும் ஆக ஏழுங்கூடி ஒருமித்து சுக்கில சுரோனித சம்பந்தப்பட்டு பிண்டமாம் இது சப்த தாது மேற்படி தாதுக்களின் பெயர் தோல் அஸ்தி தசை மூளை சுக்கிலம் ரத்தம் இரசம் ஆக ஏழு மேற்படி சத்துக்கள் ஆணிடத்துள்ள இடங்கள் மூளை தொப்புல் லிங்கத்தடி பெண்ணுக்குள்ள இடங்கள் மூளை தொப்புல் உபஸ்தத்தடி ஸ்தனத்தின் கீழ் புணர்ச்சிக் காலத்தில் இந்த சத்து சேர்ந்து வெளிப்பட்டால் கர்ப்பம் உண்டாம் சிறு குறிப்புகள் தேகசத்து ஆண் பிள்ளையின் தேகத்தில் மூன்று இடங்களில் சத்துண்டு அவை ஒன்று மண்டையின் மூளை இரண்டு கொப்பு மூன்று லிங்கத்தின் கீழ்ப்புறம் பெண்பிள்ளைக்கு தேகத்தில் சத்து நான்கு இடங்களில் உண்டு அவை ஒன்று மண்டையின் மூளை இரண்டு ஸ்தனங்களின் கீழ் மூன்று கொப்பு நான்கு குய்யம் தேகத்தை திறந்து வைத்திருத்தல் ஆகாது சத்து காய்ந்து